தலைப்பு அன்பு விலைக்கு வாங்க முடியாததும் அன்புதான் விலை கொடுக்காமல் கிடைப்பதும் அன்புதான் கிடைக்கும்போது பெற்று கொள்ளுங்கள் கிடைக்காத கொடுத்தாலும் பெற்றாலும் இரட்டிப்பாகும் அன்புதான் கண்டிப்பாக படித்ததில் பிடித்ததும் மனதில் உதிர்ந்த வரிகளும் நட்டினையின் கவிதை புத்தூர்ஜி பிரேவதி கணேசன்